நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலை மேலும் காதில் சீழ்வழிவதை நிறுத்த எளிய மருந்து ஜாதி மல்லி இலைகளை அரைத்து பசையாக்கி நல்லெண்ணெயலிட்டு சிறுத்தியில் வைத்து தைலப்பதமாக்கி எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதை வடிகட்டி அந்த தைலத்தை ஓரிரு சொட்டுக்கள் எந்த காதில் சீழ்வடிதோ அந்த காதில் இருபத்தூங்கும் போது ஒரு சொட்டுக்கள் விட்டு வந்தாங்கன்னா காதில் சீழ்வடிவது நின்று விடும் அது மட்டுமல்ல காதில் புண்ணிருந்தாலும் அதையும் ஆத்திடும் இந்த தைலத்தை சோரியாசிஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் அல்ல நம்ம தலையில பொடுகு தலையில பூசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சு வந்தாலும் பொடுகு நீங்கிடும் அது மட்டும் அல்ல கால அணி இருந்தா கூட கால அணி இருக்கிற இடத்துல நம்ம இத பசிய வச்சுட்டு இந்த தைலத்தை வச்சுட்டு கட்டி வந்தாலும் இந்த காலாணியும் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்